தலைப்பு உண்மை வாழ்க்கையில் மிக சிறந்த பொக்கிஷம் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் ஆறுதலும் தான் படித்ததில் பிடித்தது அன்புடன் நட்டினையின் கவிதைச் சேரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேஷ்